நச்சினே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பஞ்சதந்திர கதை ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜாவுக்கு ஒரு நல்ல மதிநுட்பமான ஒரு மந்திரியும் இருந்தாரு ஒரு புத்திசாலி மந்திரி அந்த மந்திரி ரொம்ப புத்திசாலி மட்டும் இல்ல அவர் நல்லவரும் கூட அரசனுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தியை சொல்லணும் அரசனுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லணும் அப்படின்னா அதை வந்து சிலருக்கு அறிவுரை சொன்னா பிடிக்காது இல்லையா அதை வந்து பிடிக்கிற மாதிரி ரொம்ப நளினமா மென்மையா சொல்றதுல கை தேர்ந்தவர் அந்த மந்திரி ஒரு நாள் அந்த ராஜா என்ன பண்ணார் அந்த மந்திரியே நீங்க வாங்க நம்ம நகர்வலம் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு அந்த மந்திரியும் ராஜாவும் போனாங்க அந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போன பிறகு ஒரு இடத்த பார்த்தோடனே அந்த அரசன் அசந்து போயிட்டான் ஏன்னா அந்த இடத்துல ஒரு தோட்டம் ரொம்ப அழகா இருந்தது நெல் வாழை கரும்பு தென்னை இன்னும் பல மரங்களோட பல மரங்களோட சேர்ந்து அது ரொம்ப ஒரு ஒரு சோலையை போல இருந்தது அதை பார்த்தோடனே அரசனுக்கு ஆசை வந்துருச்சு நம்ம உள்ள போய் நடந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்துக்குள்ள போய் அரசன் நடந்து பார்த்தா மர நிலையில உட்காந்து பார்த்தா கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துருந்த அரசனுக்கு அப்படியே கண்ணை சுத்திட்டு தூக்கம் வந்தது கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தான் எழுந்த உடனே அரசன் நினைச்சான் இந்த இடம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு இந்த இடத்த நம்ம எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு மந்திரி கிட்ட கேட்டான் மந்திரி யாரே இந்த இடம் யாரோடது அப்படின்னு சொல்லவும் அந்த மந்திரி என்ன பண்ணாரு அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு ஏப்பா இங்கவா இந்த இடம் யாரோடது அப்படின்னு விசாரிச்சாரு அப்ப அவர் சொன்னாரு இது வந்து புலவர் பெருமானோட நிலவுங்க மூணு தலைமுறைக்கு முன்னாடி இப்போ இருக்காரு ராஜா இந்த ராஜாவோட தாத்தா வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய புலவரோட தாத்தாவுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லவும் மந்திரி அப்படியா சரிப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு இந்த இடம் வந்து அரசருடைய முன்னோர்கள் புலவரோட முன்னோர்களுக்கு கொடுத்தது இதை தானமா கொடுத்ததை திரும்ப வாங்குறது ரொம்ப பாவமான ஒரு செயல் அதை செய்யக்கூடாது ஆனா அரசனுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு எப்படியும் அரசன் இதை வாங்கணும்னு நினைக்கிறான் அரசனுக்கு இதை எப்படி வலிக்காம ஒரு அறிவுரையா சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு புலவர் போய் அரசர்கிட்ட இந்த இடம் வந்து புலவருக்கு சொந்தமானது அவருடைய பூர்வீக நிலம் அப்படின்னு சொன்னாரு ராஜாவும் அப்படியா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி மந்திரிய கூட்டிக்கிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு திரும்ப வந்தாரு அரண்மனைக்கு வந்து அரசன் செருப்பை கலட்டி வச்சுட்டு உள்ள போனாரு அப்ப மந்திரி என்ன பண்ணாரு வேகமா அந்த செருப்பு எடுத்து தன்னோட துண்டால தொடைச்சாரு இத பார்த்தோன்னே அரசர் பதறி போய் ஏன் செருப்பு நீங்க தொடக்கிறீங்க இதை தொடக்கிறதுக்கு எவ்வளவோ வேலைக்காரங்க இருக்காங்களே அப்படின்னு அரசர் சொன்னாரு அதுக்கு மந்திரி என்ன சொன்னாருனா உங்களுடைய தாத்தா புலவரோட தாத்தாவுக்கு தானமாக கொடுத்த நிலத்தில் நம்ம போய் நடந்துட்டு வந்திருக்கோம் அதுலேருந்து ஒரு சின்ன கால் தூசி அளவு கூட நம்ம திரும்ப எடுத்துகிட்டு வந்தால் அது பெரிய பாவம் ஆயிடும் கொடுத்த திரும்ப வாங்குறது நல்லதில்லை அதனால தான் தொடச்சேன் அப்படின்னு சொல்லவும் அரசர் வந்து மெல்லிய புன்னகை பூத்தார் அவர் என்ன நினைச்சார்னா ச இந்த நிலத்தை நம்ம வந்து வாங்கணும் நினைச்சது எவ்வளவு பெரிய தவறு அதை வந்து எவ்வளவு நுட்பமா நமக்கு உணர்த்திட்டாரு மந்திரி அப்படின்னு சொல்லி அரசர் நிம்மதி பெருமூச்சோட தன்னுடைய அரைக்கு போய் ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு எவ்வளவு நல்ல மந்திரி இல்ல யாருக்கும் எந்தவித கஷ்டமும் கொடுக்காம எவ்வளோ அழகாம ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாரு இது மாதிரி நம்மளும் நம்மளுடைய நண்பர்களோ அல்லது குடும்பத்தார்களுக்கோ எதாவது சொல்லணும் அப்படின்னா வலிக்காம சொன்னா எவ்ளோ நல்லா இருக்கும் இல்லையா சரி நேயர்களே